وأنه هو أضحك وأبقى وقال الله فليضحكوا قليلا وليبطوا كثيرا جزاء بما كانوا يكفبون النبي صعيد الخج رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ثلاثة يضحك الله إليهم إليهم القيامة الرجل إذا قوم من الليل يصلي والقوم إذا صفوا للصلاة والقوم إذا صفوا لقتال العدو رواه ابن ماجا أو كما قال صلى الله عليه وسلم إبو <تصفيق> لغاية فريفا لك كوريا رب العزة الله كي الله قفل الحمد لله الحمد لله إبو لغاية رلاه ركا كوريا شندر بطل வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாவின் ரஹமத்தும் உண்டாவதாக அல்லாஹின் கட்டளை மடித்து இறை இல்லத்தில் சமூகம் தந்திருக்கும் கண்ணியமான அன்பான சகோதரர்களே அல்லாஹு அல்லாஹுடைய அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றை எல்லாம் அறாம் இன்று தடை செய்திருக்கிறார்களோ விலக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக கவிழ்ந்து கொள்ளுமாறு முதலில் அதே நாள் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசூலியும் உலகத்தில் ஏராளமான படைப்பிடங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் எல்லா படைப்பிடங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத சில பண்புகளை சிபசுகளை அல்லாஹ் மனிதர்கள் ஆகிய எமர்க்கு குறிப்பாக அல்லா தந்திருக்கிறார் அன்பான சகோதரர்களை அல்லாஹூர்களே மனிதர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் வரும் போது மனிதன் காண்கிறோம் மனிதர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அதை தாங்க முடியாமல் கண்களினால் கண்ணீர் வடிப்பதை அழுவதை நாங்கள் காண்கிறோம் இதே போல அன்பான சகோதரர்களை அல்லாஹூ நல்லே மனிதனுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் வெற்றி அந்த சிரிப்பதையும் நாங்கள் காண்கிறோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு அல்லாஹு மிருக இனம் பறவை மனிதர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் குடுத்திருக்கிறான் ஆனால் சிரிப்பு என்ற கூடிய பண்பை அல்லாஹ் உலகத்தில் அவன் படைத்த எல்லா படைப்பிடங்களையும் விசேஷமாக குறிப்பாக மனிதர்களாகிய எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் கண்யமான அன்பான சகோதரர்களை அல்லா பின்னடியார்களே அல்லாஹ் சொல்லும் போதே சிரிப்பை மனிதனுக்கு உண்டாக்குவதும் அல்லாஹ் அழுகை அவன் தான் மனிதனுக்கு அழுவையும் ஏற்படுத்துகிறான் அவன் தான் மனிதனுக்கு சிரிப்பையும் ஏற்படுத்துகிறான் அன்பான சகோதரர்களை அல்லாஹ் பின்னடியார்களே பொதுவாக மனிதன் தன்னுடைய வாழ்வில் அதிகமாக அழுவதையும் நாங்கள் காண்கிறோம் அதிகமாக சிரிப்பதையும் நாங்கள் காண்கிறோம் அவர்கள் பாபியா ஆதமுடைய மகனே ஆதமுடைய மகனே நீண்டெடுக்கின்ற போதே உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் போதே சந்தோஷத்தால் உன்னை ஈன்றெடுக்கும் நீ அழுதவனாக கண்ணீர் வடித்தவனாக உலகத்திற்கு வருகிறாய் ஆனா வருகை உனக்கு பெற்றோர்கள் உன்னுடைய சகோதரர்கள் உன்னுடைய சகோதரிகள் உன்னுடைய உறவினர்கள் எல்லோருமே சிரிக்கிறார்கள் உன்னுடைய பிறப்பை பார்த்து எல்லோருமே சிரிக்கிறார்கள் ஆனா அதனுடைய மகனே நீ மரணிக்கின்ற மரணிக்கின்றது சூழ உதிர்ந்து சிரித்தார்களோ அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் ஆனால் நீ அழாமல் மூத்தாக வேண்டும் நீ வேண்டும் கண்ணீர் வடிக்காமல்ரணம் நீ மரணிக்கின்ற நேரத்தில் அழிவலி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னடியார்களே யாரெல்லாம் வாழும் போது சிரித்தவர்களாக நல்ல குணம் படைத்தவர்களாக வாழ்வார்களோ நல்லெண்ணத்தோட வாழ்வார்களோ அவர்களுடைய மௌத்தும் நல்ல மௌத்தாக அமையும் யாரும் மரணிக்கின்ற போது சிரித்தவர்களாக அந்த சுகத்தை பார்த்து அந்தவர்களை பார்த்து அல்லாஹுடைய அடைந்தவர்களாக மரணிப்பார்களோ நாளை மஹர் மைதானத்திலையும் அவர்களுடைய இருப்பார்கள் அல்லாஹ் குரான் சொல்லும் நாளை மர்மையில் சிலர்களுடைய முகங்கள் சிலர்களுடைய முகம் மகிழ்ச்சியால் இருக்கும் அவர்கள் சிரித்தவர்களாக அதாவது மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதாக அவர்கள் மகிழ்ச்சியோட இருப்பார்கள் அல்லாஹுடைய கோபத்தை அடைந்தவர்களாக அல்லாஹுடைய அன்பை பெறாதவர்களாக அல்லாஹுடைய கோபத்தை அதாவை அடைந்தவர்களாக வானவர்களுடைய பதுவாவை அடைந்தவர்களாக யார் தீயவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவார்களோ முலகத்தை அழுதுவர்களாகு પરિવારો અવરளுடைய முகം நாளை மர்மையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போதே વુજુહુ યૌમ ઇદિન વુજુહુ ય વુજુહુ યૌમ ઇદિન અલીહા ഖબરા અવરளுடைய முகங்கள் எல்லாம் மிகவும் இருள் அடைந்ததாக இருக்கும் பயந்தவர்களாக இருப்பார்கள் அழுதுவர்களாக இருப்பார்கள் பார்க்க முடியாமல் இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் анમાન શહૂદர்களே அல்லாஹ் ઇન્ન અલીયાர்களே રબ્બુલ ઇઝ્ઝત અલ્લાહ உலகத்தில் வாழும் போதும் சிரித்தவர்களாக நல்லெண்ணத்தோட வாழ்ந்து மரணிக்கின்ற போதும் நாளை மறுமையிலும் ஒவ்வொருவரும் சிரித்தவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கிட்டு தங்களுடன் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் உண்டியார்களே சிரிப்பு என்று சொல்லும் நாங்கள் சிரிக்கின்ற சிரிப்பு இருக்கிறேன் சிலர்களுடைய முகத்தில் நாம் சிரிப்பை கூட பார்க்க முடியாது சிலர்கள் சிரித்து பல வருடங்கள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் கூட ஆகுது சிலர்களுக்கு எதை கேட்டாலும் சிரிப்பு வருவது கிடையாது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னரையாளர்களே சிரிப்பு என்பது ஒரு இபாதத் ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பது கூட ஒரு இபாதத் சிரிப்பை அல்ல நமக்கு பெரும் ஒரு நியமத்தாக தந்தது மாற்றம் அல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் சிரிப்பதன் மூலமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை கூட கொடுக்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சிரிப்பதனால் அல்லாஹ் அவனுக்கு சதத்தாவுடைய நன்மை கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய நண்பன் உனக்கு தெரிந்தவர்களை பார்த்து உனக்கு தெரியாதவர்களை பார்த்து அல்லாஹுக்கு அழைத்து செல்லும் என்பது எமக்கு தெரியாது எங்களுடைய கொள்கையா எங்களுடைய உம்ராவா எங்களுடைய ஹஜா எங்களுடைய சிக்ரா எங்களுடைய புரானா எங்களுடைய இஷ்டா எங்களுடைய குடுக்கல் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா அழைத்து செல்லும் என்பதை நமக்கு சொல்ல முடியாது அழைத்து செல்லலாம் ஏன் அலை வசல்லம் சொல்லி காட்டினார்கள் எந்த ஒரு சிறிய அமலையும் எந்த ஒரு செயலையும் நீங்க ஏளனமாக கருத ஏலனமாக கருத வேண்டாம் ஏன் அன்பான சகோதரர்களே இந்த சிரிப்பு கூட நாளை மறுமையில் எங்களை சுவரத்துக்கு அழைத்து செல்லலாம் கண்ணியமான அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னலடியார்களே நல்ல யாபகம் வச்சுக்கோங்க சிரிப்பது கூடும் என்ப மறக்கடிக்கூடிய அளவுக்கு மவுத்தை மறக்கடிக்கூடிய அளவுக்கு மறுமையுடைய வாழ்க்கை மறந்து வாழக்கூடிய அளவுக்கு எல்லை மீறி சிரிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது இஸ்லாம் தடை செய்திருக்கிறது சிரிப்பது கூடும் தான் ஆனால் எல்லா நேரமும் பைத்தியக்காரர்களை போன்று மறுநோயாளியை போன்று எப்பொழுதும் சிரித்துக் கொண்டு சிலர்களை பாடி செய்து கொண்டு சிரித்து கொண்டிருப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதே அன்பான சகோதரர்களே நாம் எப்போதும் எப்பயாவது அலக்கூடியவர்கள் ஆனா சஹாபாக்கள் எப்பொழுதுமே மருமையுடைய ஆஹிராவுடைய மௌத்துடைய வாழ்க்கையை நினைத்து அழக்கூடியவர்கள் எப்பயாவது சிரிக்க கூடியவர்கள் சஹாபாக்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் சேர்ந்து ஏதோ ஒன்றை கதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அபீர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபி க்கு வருகிறார்கள் சஹாபாக்கில் ஏதோ பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியுடைய முகம் மாறிட்டு உடனே அந்தார்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் கலீலா தீரா அதாவது சொமாக அதிகழுவீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்ன மாத்திரம்தான் தாகிதத்தில் பாலுக்காக எப்படி ஏங்குமோ அல்லது அல்லது மின்னு மின்னு அழுமோ இதே போல ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய புடவைகளால் தன்னுடைய ஆடைகளால் முகத்தை மறைத்து அழுது கொண்டே இருந்தார்கள் என்பதாக அன்பான சகோதரர்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் உடனடியார்களே அபு பார்த்து அபி நபி அவர்கள் சொன்னார்கள் அபு ஹுரேவா அதிகமாக நீ சிரிக்காதே ஒரு மனிதன் அதிகமாக சிரிப்பதன் மூலமாக அவனுடைய உள்ளம் மௌத்தாகிடும் அவனுடைய உள்ளம் மௌத்தாகிடும் உள்ளம் மௌத்தாகினார் கஷ்டமாக இருக்கும் அமல் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும் நல்ல காரியங்களை கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும் நல்ல விடயங்களை பேசுவதற்கு கஷ்டமாக இருக்கும் அபு குரேரா நீ அதிகமாக சிரிக்காதே என்று சொல்லு அழகி வல்லம் அவர்கள் அபு குரேராவை பார்த்து சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹு இந்த ஹசுபாலர் என்ன சொல்ல வாரன் உலகத்தில் சில மனிதர்கள் நடிப்பை பார்த்து உலகத்தில் சிலர்கள் சிரிப்பதை நாம் காண்கிறோம் சிலர்கள் பேசுகின்ற வார்த்தை சிலர்கள் செய்கின்ற செயல் சிலர்கள் நடக்கின்ற முறையை பார்த்து சிலர்கள் சிரிப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் ஒரு மனிதனுடைய வார்த்தையை பார்த்து ஒரு மனிதனுடைய செயலை பார்த்து அவன் நடக்கின்ற முறையை பார்த்து அல்லது அவனுடைய நடிப்பை பார்த்து ஒரு மனிதன் என்று சொன்னருக்கு கவலையை ஏற்படுத்தும் சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிலர்கள் அதாவது அவர்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும் அவரை பார்த்து நாங்க சிரிப்போம் ஆனால் சிலருக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதற்குரிய பேசியவருக்கு உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும் அன்பான சகோதரர்களே இதுதான் உலகம் ஒரு மனிதன் ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதனால் அது சிலருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கவலை ஏற்படுத்தும் ஆனால் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னரடியார்களே உலகத்தில் மனிதன் செய்கின்ற சில செயற்களை பார்த்து மனிதன் பேசுகின்ற சில வார்த்தைகளை பார்த்து முழு அகிலத்தையும் முழு உலகத்தையும் நம்மையும் படைத்து அல்லா சிரிக்கிறான் நாம் செய்கின்ற சில செயற்கள் அமலை பார்த்து விவாதத்தை பார்த்து நாம் பேசுகின்ற சில வார்த்தைகளை பார்த்து நம்மை படைத்தவன் முழு அகிலத்தையும் அல்லாஹு அலை வார்த்தையை எந்த வார்த்தையை அமல கேட்டு அல்லாஹ் அந்த இபாதத்தை அந்த அமலை மௌக்கு வரைக்கும் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை அல்லா தருவாராக அன்மான சகோதரர்களே அல்லாஹு பின்னலடியார்களே ஒரு அழகான சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள் அழகான ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள் நாளை மனிதன் எல்லாரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு நுழைவிக்கப்படுவார்கள் கடைசியாக ஒரு மனிதன் நரகத்துடைய வாயலில் இருப்பார் அவன் அல்லாஹுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பான் அந்த அடியான பார்த்து அல்லா கேட்பான் அடியானே என்னை நீன் பார்த்து கொண்டிருக்கிறாய் ரமமுல்ல பதிவுல்ல இருக்குகத்தை நரகத்தை விட்டு கொஞ்சம் திருப்படியா அல்லா அல்லா கேட்பான் அந்த அடியான பார்த்து இதை தவிர நீ வேற எதையும் கேட்க மாட்டாய் அல்லவா சொல்லுவான் உன்னுடைய உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாகயா அல்லா இத தவிரமே நான் கேட்க மாட்டேன் அடக்கம் உள்ள ரஹ்மான் அன்புள்ள ரஹ்மான் அவனுடைய முகத்தை சுரகத்தின் இப்ப அந்த இடத்தில் கொஞ்ச நேரம் இருந்து கொண்டிருக்க கூடிய மனிதன் மீண்டும் அல்லாஹிடத்துல சொல்லுவான் யா அல்லா என்ன சுரகத்துக்குள்ள நுழைய வைக்காது என்ன சுரகத்துடைய வாயில் அளவுக்கு என்ன கொண்டு போய் சொல்லு யா அல்ல உன்மீது சத்தியம் யா அல்லா எப்பொழுதும் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய பண்பு கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டான் உலகத்திலே நாம் காண்கிறோம் எடுத்த கடனை குடுப்பவர்கள் ஆக மிகவும் குறைவு குடுத்த வாதாவை நிறைவேற்றுவர்கள் மிகவும் குறைவு அன்பாட சகோதரர்கள் அல்லாவுக்கு தெரியும் மீண்டும் அல்ல என்ன சொல்லுவான் நீ இதை நிச்சயமாக சுவனத்தில் நல்லவர்கள் சாலிகங்கள் முத்தகங்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் சகாபாக்கள் நல்ல மக்கள் எல்லாரும் அந்த சுவனத்துடைய இன்பங்களை அனுபவிப்பதை இந்த மனிதன் கண்டவுடன் அல்லா கிடத்தில் யாரும் யாரோ மீண்டும் அழைப்பான் அல்ல கேப்பான் மீண்டும் என்ன அழைக்கிறான் யா அல்லா எனக்கு எந்த ஒரு பாக்கியமும் வேண்டாம் யா அல்ல என்ன சுரகத்துக்குள்ள மாத்திரம் நுழை வைத்தியா அல்லா என்ன சுரகத்துக்குள்ள மாத்திரம் நுழை வைத்தியா அல்லா இப்ப அல்லா சொல்லுவான் மீண்டும் அதைப் போன்ற அல்ல அந்த அடியான் சொல்வான் இது தான் கடைசியா அல்லா இத தவிர வேற எதையும் கேட்க மாட்டேன் அன்பான சகோதரர்களே இப்ப அல்லா அந்த அடியான சுரகத்துக்குள்ள நுழைய அல்லாஹ் நுழைவு வைத்ததற்கு பின்னால் அந்த அடியான் சுரகத்துடைய எல்லா காட்சிகளையும் பார்த்துடத்தில் கேட்பான் சுரகத்தில எங்கேயாவது ஒரு சிறியாவது சொல்லிவிட்டு அந்த அடியான் அல்லாஹிடத்துல கேட்கின்ற போது அந்த அடியான் சொல்லுவா அந்த அடியான பார்த்து ரப்பு சொல்கிறான் நீ எதை எதிர்பார்த்தாயோ அதே ஒரு ரிவாயத்தில் பத்து மடங்கு அல்லது ரெண்டு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் இப்ப அந்த அடியான் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிட்டு சிரித்தாங்க மாணவர்களை பார்த்து கேட்டாங்க நான் ஏன் சிரித்தேன் என்பதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா மாணவர்கள் கேட்டார்கள் இல்ல இல்ல இந்த சம்பவத்தை இப்படி சொல்லிட்டு அலி வசல்லமும் சிரித்தார்கள் நாங்கள் கேட்டோம் யாரோ சூழல் அல்லா ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் இல்லை இல்லை அடியான் அல்லாஹிடத்தில் அல்லா சிரித்தான் என்று ஹபீப் சல் அல்லாஹ் அந்த ரப்போ ரபுக்கு அல்லாஹ் கேட்டவுடன் சிரித்தான் என்று ஹபீப் சல் அல்லாஹு அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் உடலியார்களே சில அமைட்களை ஹபீப் சல் அல்லாஹு அலி சொன்னார்கள் அந்த அமைட்களை நாம் எங்களை படைத்தவன் நம்மை பார்த்து சிரிக்கிறான் அபிபு சல்வார்கள் கொலை செய்கிறார் யுத்த களத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்காக தீனுக்காக போராட வந்திருக்கிறார் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மாற்று மத ஒரு இனத்தவர் என்ன செய்கிறார் ஒரு காசு என்ன செய்கிறார் ஒரு இஸ்லாமியனை கொலை செய்கிறார் அவர் ஷகீதாக விடுகிறார் அவர் சுரகத்துக்கு நுழைகிறார் கொலை செய்தவரும் சுரகத்துக்கு நுழைகிறார் என்று நபி அவர்கள் கொலை செய்யப்பட்டவர் ஷஹீதாகப்பட்டவர் சுரகத்துக்கு நுழைவது சரி ஆனால் கொலை செய்தவர் எப்படி சுரகத்துக்கு போவார் அதனால்தான் கொலை செய்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக் அதனால் அவரும் சுரகத்துக்கு நுழைகிறார் இஸ்லாத்தை ஏற்று தௌபா செய்து அவரும் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கிறார் அதே அன்பான சகோதரர்களே ஹபீப் சல் அல்லாஹு அலுவல்லம் சொன்ன இரண்டாவது அமல் மிகவும் முக்கியமான ஒரு அமல் மிகவும் முக்கியமான ஒரு அமல் நாங்கள் ஏளனமாக சிம்பிளாக கருத கூடிய அமல் அன்பான சகோதரர்களை இப்போ ஆம் இப்போ ஆம் ஏழைகளுக்கு உணவளிப்பது கஷ்டமானவருக்கு உணவளிப்பது ஒரு நாள் அவர்கள் பதிவு செய்வாங்க ஹபீர் சல் அல்லாஹு மஜிமாக்கு ஒரு வெளியூரில் இருந்து மனிதன் வருகிறார் ஹபீர் சல்லாஹு அலைவசல்லம் அவங்க அந்த அந்த மனிதனை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க இரவு விருந்தோம்பலுக்காக இரவுடைய சாப்பாடை உண்பதற்காக வீட்டுல மனைவி அனுப்புறாங்க வெளியூரிலிருந்து வந்திருக்க கூடிய இந்த நபருக்கு உணவு அளிக்க யாரு தயார் பொதுவாக சஹாபாக்கள் எல்லோருமே பணக்காரர்கள் அல்ல கஷ்டத்தோட மிக மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர்கள் ஒரு சஹாபி எலும்பி சொல்றார் யாரும் சூழல்லா இவருக்காக நான் உணவு அளிக்கிறேன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போற வீட்டுல மனைவிடத்துல போய் கேக்குறார் நபியுடைய எங்களுக்கு கூட சாப்பிட எதுவும் இல்ல எங்க பிள்ளைகளுக்கு மட்டும் தான் சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு ஒருத்தி தந்து இருக்கிறேன் இந்த நேரத்துல நீங்க இவரை அழைத்து வந்திருக்கிறீர்களே அவரு சொன்ன பிரச்சனை இல்ல பிள்ளைகளை தூங்க போடுங்க இப்ப பிள்ளைகளை தூங்க போட்டதற்கு பின்னால் குழந்தைகள் தூங்கிறதற்கு பின்னால் இவர் என்ன செய்ய சாப்பாடு கொண்டு வந்து வெளியூரிலிருந்து வந்த மனிதனுக்கு உணவளிக்கிறார் இவரு என்ன செய்யறே இவங்களையும் சாப்பாடுக்காக அழைப்பார்ந்து எண்ணி அந்த வீட்டுடைய லாம்ப வீட்டுடைய லாம்ப சரி செய்வதை போன்று அதை நூறு விட்டு உட்கார்ந்து அந்த அந்த வீட்டுடையவர் என்ன செய்கிறார் சாப்பிடுவதை போல சைக்கிண செய்கிறார் வந்து விருந்தாளி வயிறு நிறைய சாப்பிட்டார் இப்ப காலையில பள்ளிக்கு வருகிறார்கள் நீங்களும் உங்களோட மனைவியும் நேற்று ராவ் செஞ்ச அமல் இருக்கிறேன் இந்த அமலுக்காக வேண்டி அல்லா ஒரு குர்வானுடைய வசன வைத்து இருக்கிறான் அவர்களுக்கு தேவை இருந்தும் பிறருடைய தேவையை பெரிதாக மதிக்க கூடியவர்கள் என்ற அந்த குரானுடைய அல்லாஹ் என்று நபிசல்ல அல்லாஹ் அலிவசல்லாம் சொல்லாம நீங்க செஞ்ச செயலை பார்த்து அல்லா சிரிக்கிறான் என்று ஹபீபு சல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே இன்றைக்கு என்னோட நாட்டில் சுமார் நூத்துக்கு அறுபது சதவீதம் சதவீதமானோர் கோட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க விருந்துகளை எடுத்த சுபகான் அல்ல நாங்க ஏதோ இஸ்ராப்புக்கு வரை விளக்கணம் சொல்வதாக இருந்தா இஸ்ராப்புக்கு வரை விளக்கணம் சொல்லாத முடியாத அளவுக்கு நாங்கள் இஸ்ராஃப் மீன்வரியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா எங்க நாட்டுல இன்றும் குப்பையில் போடக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் எங்கட நாட்டிலும் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் சாப்பிட முடியாமல் அவர்களுக்கு தூங்குவதற்கு சரியான இடம் இல்லாமல் சாஹித்தவர்களாக கஷ்டத்தோட இன்னைக்கு அன்பான சகோதரர் நிறைய பாடசாலைகள் எடுத்தா காலை நேரத்துல ஒவ்வொரு மாணவர்களும் மயங்கி வாங்கி விழுறாங்க நோயாளர் அல்ல பசியால வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவதற்கு எதுவும் கிடையாது ஆனா அன்பான சகோதரர்களே அல்லா பின்னரையார்களே நபிசன் அல்லாஹூஸ் சொன்னாங்க வறுமை இருக்குதே வறுமை இருக்குதே ஒருவர் இஸ்லாத்தை விட்டு போனா நாங்க அதிர்ச்சியாக பேசுறோம் பாருங்களே இவரு கனிமாவை அட்ப பொருட்களுக்காக வேண்டி துனியா துனியாவுடைய அட்ப பொருளுக்காக வேண்டி தீனை விட்பார்கள் பசி தாங்க முடியாது வறுமை தாங்க முடியாது கஷ்டம் தாங்க முடியாது ஒரு மனிதன் மாற்று மதத்தோடு சேர்ந்த மாற்று மத இணைத்தவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி ஆவேசப்பட்டோம் ஏன் அவரை இஸ்லாத்தை விட்டார் என்று ஆராய்ச்சி செய்ய தயாரில்லை அன்பான பேர்களை சொல்ல விரும்பல இன்னைக்கு அடிக்கடி நிறைய இடங்கள்ல சில ஊர்கள அண்மையில் சுமார் நான் நினைக்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆலிமா கால அல்லா கால ரசூலுல்லா என்று சொன்ன படித்த ஒரு பெண்மணி கூட மார்கட்ட விட்டு முறுத்தி மாற்று மத கிற மதத்தை ஏற்றுண்ட காரணம் என்ன பசி வறும தாங்க முடியாதே அவர்கள் அழகான ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார்கள் ஊருக்கு பக்ரு வறுமை நுழைய கூடிய நேரத்துல குஃபுர் அந்த வறுமையை பார்த்து சொல்லுமாம் காலுல் குபுர் குர் குபுர் சொல்லுமாம் வறுமையை பார்த்து உன்னோட என்னையும் சேர்த்து கொள்ள எந்த ஊர்ல அதிகமாக வறுமை இருக்குமோ அந்த ஊர்ல மக்கள் இஸ்லாத்து விட்டு வெளியேறுவார்கள் அன்பான சகோதரர்களே அதிகமாக அல்லா கேட்ட ஒரு குபூர் யா அல்லா குஃபுரை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் வறுமையை விட்டும் என்னை பாதுகாச்சிடு சகோதரர்களே அல்லாஹ் முன்னியார்களே மனிதர்கள் தள்ளாடி கொண்டிருப்பார்கள் இடது கையில் கொடுக்கப்படும் இந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவான் இந்த ஆமால் நாமால் பட்டோல ஏந்த கையில கிடைக்காம இருந்தால் நல்ல இருக்குமே என்று பதற்றத்தோட பயத்தோட இருப்பார் இப்ப இந்த மனிதன் என்னை அழித்து விட்டதே என்று அந்த மஹரில் புலம்பிக் கொண்டு ஓட ஆரம்பிப்பான் மஹ்ஷர் மைதான சில ஓட ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை பிடியுங்கள் பிடியுங்கள் அவன் நரகத்துக்குரியுமா எழுபது சங்கிலியால் கட்டப்பட்டு அட்வான்ஸ் அந்த சங்கிலி சாதாரணமான சங்கிலி அல்ல நரக நெருப்பில் காய்க்கப்பட்ட அந்த சங்கிலி அவனுடைய வாயால் போடப்பட்டு பின் எடுக்கப்பட்டு கட்டப்படும் என்று சொல்லி காட்டினாங்க அப்ப அந்த மனிதன் என்ன சொல்கிறான் தெரியுமா ஏன் எனக்கு இந்த தண்டனை الله أين أنني إذا كنت تقول لك؟ الله أعضبنا لكي أدى أنه لا يؤمن في الله العظيم نا الله أمام كل الله ولا يحب على طعام المسكين نا مسكين كنوالك لن نشلل مااتان ناوالك لن توندهم إلا خيال مككلك كشتما نورك نان نان لن توندهم إلا எல்லா அன்பியாக்களும் மலைக்குமார்கள் கூட பயந்த ஒரு ஒரு நரகம் தான் சக்கர் என்ற நரகம் இந்த சக்கர் என்ற நரகத்துல சில மனிதர்கள் இருப்பாங்க இப்ப சுரகத்துல இருக்க கூடிய மக்கள் கேட்பாங்க நீங்க ஏன்மா சிலும் என்ற நரகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன ரெண்டே ரெண்டு காரணம் நாங்க ரெண்டு அமல உலகத்தில செய்யல ரெண்டு விபாதத்து உலகத்துல செய்யல ஒரு விபாதத் ஆலுலம் நிலைநாட்டல்ல உலகத்துல அதனால சக்கரல இருக்கிறோம் கஷ்டமான மக்களுக்கு உணவளிக்கல்ல கேட்டு வருபவர்களை விரட்டிடும் பிஸியாக இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே ஒரு மனிதன் எங்களோட கடைக்கு வியாபார தளத்துக்கு கேட்டு வருகிறாரா கையேண்டு வருகிறாரா இல்லை என்றா நல்ல வார்த்தைங்கிற சொல்லி அனுப்புவோம் ஆனா இருந்தும் நாங்க குடுக்காம விட்டோம் என்றா நல்ல யாகவும் பெய்யுங்க பழமாக்கள் அதே போ எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமைக்கல்ல எங்களை தள்ளாம விட மாட்டான் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்களும் கையேண்ட கூடிய ஒரு நிலைமை உருவாகும் இருப்பவர்களோ இல்லாதவர்களோ யாரு கேட்டு வந்தாலும் இல்லையா நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம் இருந்தால் இருப்பதை முடியுக்கு கொடுத்து அனுப்புவோம் அன்பான சகோதரர்களே நபிசல்லாஹு அலைவசம் வறுமையான மக்களுக்கு எந்தளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்றால் மக்களை இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் எல்லா சகாபாக்களும் நபியுடைய வருகையை பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்துல்லாஹிபு இஸ்லா தேசதற்கு அவரும் வந்திருக்கிறார் மதீனாவுக்கு நபி அவர்கள் வந்து முதல் முதல் எந்த பயானை செய்ய போகிறார் நபி அவர்கள் முதல் வேர்ட் எதை பேச போகிறார் என்று எல்லா சகாபாக்களும் எல்லா மக்களும் எல்லா மாற்றுமத இடத்தவர்களும் அவர்கள் ஒரு கட்டுக்கு மேலால் ஒரு ஒரு படிக்கு மேல ஏறிருந்து முதல் முதல் சொன்ன வார்த்தை மக்களே முஸ்லிம்களே என்று சொல்லல்ல முஸ்லிம்களை என்று சொல்லல்ல பொதுவாக மனித சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் ஏல மக்களுக்கும் உணவழிங்க பேசிய முதல் முதல் வார்த்தை என்பதை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அபு அபு பக்கர் ரபி அல்லாவுடைய ஒரு என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்காம இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கு அபுபக்கர் இப்ராஹிம் அலி அவர்களுடைய அவங்களோட மனைவி அவங்களுக்கு உணவை சமைத்து வைப்பாங்க கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு நடப்பாங்களா யாராவது மிஸ்கிங்கள் இருக்கிறாங்களா மிஸ்கீங்கள் இருந்தா அழைத்து கொண்டு வந்து அவங்களோட சாப்பிடுவாங்களா அவர்களிட மிகவும் விசேஷமான ஒரு அமல் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னரடியார்களே இவனும் ரபியல்லு சொன்னாங்க நதியில ஒரு நாய் பசியால் செத்து கிட ஆட்சி காலத்துல அதான் பொ அந்த நாய்க்கும் நான் தான் மர்மையில் பதில் சொல்லுவோம் என்று அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக யாரு கேட்டு வந்தாலும் பசியந்து வந்தால் அவர்களை குடவளை தனுப்புவார்கள் கரிசல்ல என்ன சொன்னார்கள் நீங்க வீட்டுல கறி சமைக்கக்கூடிய நேரத்துல கோழியாக இருக்கலாம் எதோ ஏதோ ஏதோ ஒரு கறி சமைக்கக்கூடிய நேரத்துல கறிய அதிகமாக வைங்க இருக்காது எல்லாரும் அதிகமாக வைங்க ஆணத்து அதிகமாக வைங்க குறைந்தது உங்களோட பக்கத்து வீட்டுக்கு ஆணத்தையாவது அந்த அந்த ஆணத்திலேயாவது ஒரு பங்க பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க என்று சொல்ல மாஹோ சொன்னாங்க அப்பான சகோதரர்களே வசித்தவருக்கு உணவளிப்பதின் மூலமாக ஏழை மக்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த அமலுக்கு அல்லாஹ் என்று சொல்லு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போல் அன்பான சகோதரர்களை அடுத்த அமல் நபி சொல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் மூன்று மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் மூன்று அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் என்று சொல்லிக் காட்டினார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தான் சொன்னாங்க மனிதன் அன்பான சகோதரர்களே இமாம் அலேஹி அவங்க பதிவு செய்யறாங்க நபிசல்ல அல்லாஹு அலி வசலம் சொன்னாங்க ஒரு மனிதன் இரவு உறங்கி கொண்டிருக்கிறார் பக்கத்துல இன் ஹனா அழகான மனைவியும் இந்த நேரத்துல இரவு நடுதி என்ன செய்ய விட்டும் ஒதுங்கி ரப்புக்காக வேண்டி ஒதுக்கி இரவு நேரத்துல வணங்குற அல்லா சொல்கிறான் ஏந்த அடியான் நினைத்திருந்தால் உறங்கியிருக்கலாம் நல்ல பெட்டும் இருக்கிற நல்ல ஏசி போட்ட ரூம் பக்கத்துல அழகான மனைவியும் இருக்கிறார் ஆனா எல்லாத்தையும் விட்டுவிட்டு எனக்காக வந்திருக்கிறானே என்று அந்த மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை பார்த்து அல்லாஹ் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் இன்னொரு மனிதனை சொன்னார்கள் இது சகஜத்தோட சம்பந்தப்பட்ட ஹரீஸ் ஒரு கூட்டம் பிரயாணம் செய்யறாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சஃப் செய்கிறோம் என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பிரயாணம் செய்கிறோம் ஒரு டூர் போறோம் ஆனா எல்லாரும் நாங்கம் செய்தா பொதுவாக உடம்புக்கு வருத்தம் டயர்ட் வருவது இயல்பு ஆனா எல்லாரும் டயர்ட்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் மனம் விரும்பியோ விரும்பாமலோ நடுநிசையில எழும்பி தொழுகிறாரே அந்த மனிதனை அல்லா சிரிக்கிறான் என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே அல்லா பின்னரடியார்களே நம்மிடத்துல இல்லாம போன ஒரு தான் எங்களோட நாட்டுக்கு மாற்றும் பெரும்பான்மை இனத்தவர்களால் சோதனை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த நடுநிசை சகஜத்துடைய தொழுகை இல்லாம போனது தான் எந்தோ மாற்றுமத ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மாற்றுமத இனத்தவர்களுடைய சூழ்ச்சி அதிகமாக இருக்கும் அன்பான சகோதரர்களே ஹபீப் அலைவசம் கண்ட மனைவியோட தூங்கி கொண்டு இரவு நேரம் ஆயிஷா உமாவை பார்த்து சொல்றாங்க ஆயிஷா இது உங்களோட டைம் உங்களோட நேரம் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க என்ன விட்டுடுங்க நான் ஏண்ட ரப்பாக வேண்டி ஒதுக்கணும் ஏன் ரப்புக்காக வேண்டி சொல்லும் இப்ப சொல்லு அழகியம் இரவு நேரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பொழுது கொண்டே இருக்கிறாங்க நாங்க நீங்க சொல்லக்கூடிய பஜிலுக்கு வாங்க சொல்வதற்கு பத்து நிமிடத்துக்கு முன்னால் எங்க சொல்லக்கூடிய தகவல் அல்ல பாங் சொல்வதற்கு முன்னாள் அரை மணித்தியாலுக்கு முன்னால் சொல்லக்கூடிய அல்லா உடைய முன்பின் பாவன்களை மன்னித்து இருக்கிறார் நீங்க எப்படி ஏன் இரா வணக்கத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா அப்தன் ரஹ்மானுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா எனக்கு அல்லா எவ்வளவு நியமசளை ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதானுடைய சத்தம் கேட்குறேன் யாரும் நபியுடைய மகள் பாத்திமா ஹதல்வாகும் அதாவது இரா வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார்கள் அதான் கேட்குறேன் மால மாலையாக தண்ணீர் வடிக்கிறார்கள் கவலையாக இருக்கிற தப்பீர் கட்டினேன் கொஞ்ச நேரம் போல இருக்கிற இன்னும் இந்த இரவு நீளமாக இருக்க கூடாதா இன்னும் ஏன் ரப்ப நான் இன்னும் அதிகமாக சுய செய்ய கூடாதா நேரம் சுருங்கி விட்டதே காலத்துடைய பரக்க போய்விட்டதே என்று ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால் சுபஹான் நபியுடைய மகள் மேலால் மூன்று அமல் இல்லை என்று சொன்னால் நான் உயிர் வாழ்வதை ஆசைப்பட மாட்டேன் ஒன்னு சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில போறது அல்லா கூட பாதையில ஜிஹாது செய்வது அல்லாஹுடைய வேண்டி முயற்சி செய்வது இந்த அமல் நல்ல மக்களுடைய மஜிமா நல்ல மக்களுடைய சாலகிங்களுடைய சொன்னார்கள் ஆசைப்படமாட்டேன் அல்ல சகாபாத்ல சொல்லும் போதே கலீலம் மீனிமாய் ஜகுன் எத்ப நேரம் தான் உறங்குவாங்க அதிகமான நேரம்லயும் கழிப்பாங்க இந்த இடத்துல என்னையும் சேர்த்தவங்களோட சேர்த்து பொதுவாக நாங்க ஒவ்வொரு ஒரு மனதில கைய வச்சு கேட்போம் ஏந்த வாழ்க்கையில நான் கடைசியாக தொழுத தகவல் தெப்ப கடைசியாக தொழுத தகவல் சிலர்கள் வளமையாக சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இன்னும் சிலர்கள் வியாழம் வெள்ளியுடைய இரவில் மாத்திரம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இன்னும் சிலர்களுடைய சாஜ்யத்தை கேட்டா கடைசியாக தொழுதது ரமலான் சொல்லுவாங்க கடைசியாக தொழுதான் சொல்லுவாங்க அன்பான சகோதரர்களே அல்லாஹ் பின்னலியார்களே அமர் ரபியல்லாவுடைய மகன் ஒரு கனவை யாரு அமர் ரபி அல்லாவுடைய ஒரு கனவை கண்ட கனவு சாதாரணமான கனவு அல்ல இமாம் ரஹமத்துல்லா சொல்றாங்க ஒரு கிணறு அந்த கிணறு சுத்தி சவறுகள் கட்டப்பட்டிருக்கிறேன் அந்த அந்த கிணறுக்கும் சவருக்கும் ரெண்டு கொம்புகள் இருக்கிறேன் இத கண்டவுடன் அந்த கிணற்றுக்குள் நரகத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்கள் இருந்தாங்க நான் அதை கண்டவுடன் அஞ்சினேன் மனைவி ர போய் சொன்ன யார சூழல்லா ஏண்ட தம்பி ஒரு கனவு கண்டிருக்கிறார் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் யார சூழல்லா நபி அவங்க சொன்னாங்க அப்துல்லா மனிதர்களே சிறந்தவர் அப்துல்லா மகன் தான் எப்படையை வசல்லாம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் நான் ஒரு நாளும் ஒரு போரும் என்ன மவுத்து வரைக்கும் சஹத்துடைய விபாதத்தை விட்டதே கிடையாது மன்னன் எங்களுக்கு தெரியும் இன்று இப்படி வல்லரசு நாடுகள் இருக்கிறோம் அந்த காலத்துல ரோம் பாரசி எல்லாம் நபியுடைய காலத்துல மிக வல்லரசு நாடுகள் கிறிஸ்தவர்கள் மாற்று மத இழத்தவர்கள் கொடிக்கட்டி வாழ்ந்த ஒரு ஒரு நாடு ரோம் பாரசி இந்த நாடுகள் எல்லாம் சகாபாக்கள் சிம்பிளாக கைப்பற்றினாங்க ரோம் மன்னனுக்கு ஆச்சரியம் எங்களோட ஆயுத பலம் ராணுவ பலம் எல்லா பொலிட்டிக்கல் பவர் எல்லாமே இருக்குது ஆனா எந்த ஆயுத பலமும் இல்லாத எந்த ராணுவ பலமும் இல்லாத ஆயுத பயிற்சியும் சகாபாக்கள் எப்படி எங்க வெற்றி கொண்டாங்க இப்ப அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவாதிகள் எல்லாரும் அழைத்து கேக்குறாங்க இவங்க வெற்றி காரணம் என்ன இப்ப கிறிஸ்தவ பாதரிகள் சொன்னாங்க என்ன காரணம் தெரியுமா நாங்க இரவு வீணாக கழிக்கிறோம் ஆனா அந்த சகாபாக்கள் ஈடுபடுற பகல் பிடிக்கிறாங்க யுத்தத்துல ஈடுபடுறாங்க வெற்றியை கொடுத்தான் நாங்க இரவுல பாவத்தை செய்யறோம் தினால ஈடுபடுறோம் மியூசிக் கேக்குறோம் அல்லாக்கு மாத்திரமான செயலை செய்யறோம் பகல்ல யுத்தத்துல ஈடுபட்டா எங்க ஆயுத பலம் ராணுவ பலம் எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல அல்லாவுடைய வெற்றி வராது எந்தபாதோ எந்த வீட்டுல சகஜத்துடைய வீட்டுல பதக்கத்து இருக்காது வியாபாரத்துல பதக்கத்து இருக்காது யாரிடத்துல சகஜத்து இருக்குமோ நிறைய பேர் சொல்றதுன்னா அசத்தை கூப்பிட்டு வீட்டுல முப்பது நாளும் பக்கரா உதுராங்க முப்பது நாளும் பக்கரா ஏன்னா வீட்டுல முசிபத்தாம் வீட்டுல பிரச்சனையாம் வீட்டுல வாசல்ல வீட்டுல பின்னால முன்னால கஷ்ட இடத்துலயும் விடுபட்டுச்சு வணக்கம் இல்லாம போச்சு உங்களோட வீட்டுல தொழுகை இல்லாம போச்சு நீங்க எந்த அவுளியாவ கூப்பிட்டு வீட்டுல பக்கரா ஓதினாலும் தொழுக இல்லையா தாஜத் இல்லையா வீட்டுல ஷெய்த்தான் குடிப்பு இருப்பார் எந்த வீட்டுல தகஜத் இருக்கும் நம்பி அவங்க சொன்னாங்க சகஜ சொல்லக்கூடியவர்கள் மூன்று விதமான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறார் முதலாவது குர்பத்துள்ள ஆரம்பிக்கும் அல்லா கூடிய நெருக்கம் இந்த மனிதனுக்கு கிடைக்கிறது இரண்டாவது பாவத்தை அல்லாம் மன்னித்து விடுகிறான் மூன்றாவது நாங்க என்ன சொல்றோம் பாவத்திலிருந்து கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் பார்வையை பாதுகாக்க கஷ்டமாக இருக்கிறேன் அல்லாஹுடைய ரப்ப உங்களை பாதுகாப்பான் அன்பான சகோதரர்களே யாரிடத்தில் இராவணக்கம் இருக்குமோ அவர்களை பார்த்து படைத்தவன் சிரிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அலைவாசம் சொன்னாங்க இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் மன்னிக்கோனும் நாங்கள் ஒரு அமலை மௌத்தாக்கிட்டோம் கவி உடைய சுண்ணாவை நாங்கள் இல்லாமல் எந்த அமல் தெரியுமா முன் சஃப் அமல் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று காம இமாம் மைக்கு அடித்து மறந்துட்டோம் அன்பான சகோதரர்கள் சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா வாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே சப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடும் முன்சப் கிடைக்கல் என்ற பக்கத்தில் இருக்கிற சஹாபியை பார்த்து அடுத்த சஹாபி சொல்லுவாங்க அன்பான சகோதரர்களே முன்சப்ல சொல்பவர்களுக்கு நபி சொல்லு அலை வசல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் ஆசை நபி அவங்க இருந்தா நபியுடைய துாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்ம எல்லோருக்கும் ஆசை மதீனாவுக்கு போகிறோம் நபியுடைய தியாராவுக்கு முன்னாள் ஆசைப்படக்கூடிய நாங்க நபி அவங்க சில அமலை சொன்னாங்க அந்த அமலை செய்தா நபியுடைய துவா நிச்சயமாக கிடைக்கும் என்னோட பெருமாநா சொல்லலாம் துாவை நிச்சயமாக அடையலாம் நபி அவங்க சொன்னாங்க யாரு முன்சப்ல நிற்பாங்களோ அவர்களுடைய பாவத்தை அல்ல மன்னிக்கட்டும் என்று மூன்று முறை நபி அவர்கள் துவாகிறார்கள் யார் முன் முன்சப்ல இருப்பாங்களோ அவங்களுடைய பாவத்தை அல்லா மன்னித்து விரட்டும் என்று மூன்று முறை அல்லாஹு அது மாத்திரம் அல்லாஹு முதலாவது அல்லாஹும் அருள் புரிகிறான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வானவர்களும் அன்பான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் முன்சப்ல கடைசியாக எப்ப சொல்லுதோ முன்சப் எப்பயாவது கண்டிருக்கிறோமா இமாம்கள் சொல்லுவாங்க வாழ்க்கையில நாங்க ஒருபோதும் கிடையாது அதாவது நாங்கள் முதல் சப்பில் தான் தொழுதிருக்கிறோம் என்று சொல்வார்கள் அன்பான சகோதரர்களே ஹரிசல்லிஸ்லம் சொன்னாங்க சப்புகள்ல நெருக்கமாக இருப்பதே சப்புகள்ல நாங்கள் எல்லோரும் நெருக்கமாக இருப்பதனால் உள்ளங்கள் ஒன்றுபடும் சப்புகள்ல நாங்க சரியான முறையில் நிக்காட்டி எங்களோட உள்ளங்கள்ல கூட வேறுபாடு உண்டாகிறோம் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான சகோதரர்களை குறிப்பாக சப்பூர்த்தியாக்கிட்டு இரண்டாவது சப்பம் செய்கிறது ஒரு சப்ப ஆரம்பிக்கிறது கூட எப்படி என்று எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு தெரியாது ஒரு சப்ப எப்படி ஆரம்பிக்கிறது வாரது புது செஞ்சிட்டு வந்தால் எங்கேயோ இருந்து சப்ப ஆரம்பிக்கிறது இல்ல இல்ல ஒவ்வொரு சப்பையும் ஆரம்பிக்க கூடிய நேரத்துல வலது இமாமுடைய வலது புறத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது குறிப்பாக நபி அவர்கள் சொன்னார்கள் இமாமுடைய வலது புறத்தில் இருப்பவருக்கு அல்ல அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹூடிய வானவர்கள் யார் இடதுபுறத்தில் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஸ்பின் நிற்பவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று நபி சல் அல்லாஹு அலுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடைபியான வார்த்தை அல்லா சிரிக்கிறான் சிரிக்கிறான் என்றா என்ன கருத்து எங்களுடைய பார்த்து ஈடுபடுகிறோம் ஏழை மக்களுக்கு உணவளிக்கிறோம் யுத்தத்தில் ஈடுபட்டு மௌத்தாகிறோம் செய்கிறோம் அதே அன்பான சகோதர் இப்படியான இபாதத்துகளை அல்லா பார்த்து சிரிக்கிறான் என்று நம்பியவர்கள் சொன்னார்களே இதற்கு விளக்கம் என்ன இமாம் அஹமது ரஹத்து சொல்றாங்க ஒரு அடியான அடியானுடைய உலகத்தில் செய்கின்ற அமலை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று சொன்னார் மறுமையில் கேள்வி கணக்கில்லாமல் அவன் சுவரகத்துக்கு நுழைந்து விடுவார் இதுதான் நல்லா சிரிக்கிறதுக்கு கருத்து அல்லா சிரித்து விட்டான்ண்டா ஒரு அடியானுடைய அமலை பார்த்து அல்ல சந்தோஷப்பட்டு விட்டான்ண்டா மறு மேல அவனுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்ல அவன் சுரகத்துக்கு நுழைந்திருவான் என்று அகமது ஷரீஃப்ல பதிவு செய்திருக்கிறாங்க செய்வதற்கு வாய்ப்பை சந்தர்ப்பத்தை குற்றங்களை தவறுகளை மன்னித்துறியா அல்லா யாரு நீ உள்ளவன் யா அல்லா நீ அன்புள்ளவன் யா அல்ல கருணையுள்ளவன் யா அல்லா நீ விரும்பக்கூடிய செய்யக்கூடிய மக்களா ஹாக்கிறியா அல்லா என்னோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லா எங்களை குற்றங்களை தவறுகளை மன்னித்து மனை மக்களுக்கு ரஹ செய்தியா அல்ல அவருடைய பாவங்களை மன்னித்த ரஹம செய்தியா அல்ல இந்த மஹல்லாவை கபூல் செய்த அல்ல இந்த மஹல்லா வாசிகளுக்கு இந்த சூழல வியாபாரிகளுடைய வியாபாரத்தில் பரத்து சுண்டாக்குறியா அல்ல கடல் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துறியா அல்ல சிக்கல் இல்லாத வாழ்க்கை கொடுத்துறியா அல்ல வட்டியை விட்டும் பாதுகாத்துலயா அல்ல குடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கிட்டு கொடுத்துறியா அல்ல வியாபாரத்தில் நல்ல முறையில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு எடுத்து அமல் செய்யக்கூடிய வாழ்க்கை சந்தர்ப்பத்தை தந்தியா அல்லா நல்ல மௌத்தை நல்ல சாலியான மௌத்துகளை தந்திரியா அல்லாஹ் நாளையுடைய நாளையில் சாலை முத்த கீங்கள் சுபதாக்கள் அவுளியாக்கல் சஹாபாக்களுடன் அந்த மக்சர் மைதானத்தில் உன்னுடைய அருசூடு நிலக்கு கீழால் பெர்ந்தா அல்லாமல் பற்றோலை வலது கையில் கிடைத்தியா அல்லாஹ் வீசான் தராசியில நன்மைகள் கனமாகியா அல்லா சுராத்திரம் பாலத்த மின்னல் வேகத்தில் கடந்தியா அல்லா அந்த மேலான ஜென்மத்தில் சிறுதோசதியா அல்லா எவித கேள்வி கணக்கும் இல்லாமல் ஹபீர் அலை வசல்லம் அவர்களோடு நுழைந்து உன்னுடைய சந்திப்பையும் உன்னுடைய விவா திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கை நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நமது பரம்பரைக்கும் தந்தல் புரிவாயாக